ஒருவர் தம் மனைவியுடன் உடல் உறவு கொள்ளும் போது இந்தியாகாமல் இருந்தால் அவர் மீது குளிப்பு கடமையா என உஸ்மான் பின்லாக நான் கேட்டேன் தொழுகைக்கு செய்வது போன்ற உழுவை செய்து கொள்ள வேண்டும் தமது உறுப்பை கழுவிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி சொல்லாஹு அலி அல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என உஸ்மான் பின் அவர்கள் பதில் கூறினார்கள் மேலும் இது விஷயமாக கேட்டேன் அவர்களும் இவ்வாறு தான் கூறினார்கள் இவ்வாறே நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து அபு அய்யூபில் அவர்கள் கேட்டதாக உருவா அறிவிக்கின்றார்